வணக்கம் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகில் மார்ச் இருபத்தி தேதி இரவும் பகலும் சமமாக இருக்கும் இரண்டு பார்வை குறைபாடு மற்றும் மனநல பாதிப்பு நோய்கள் மினாமிட்டா நோயினால் ஏற்படுகின்றன மூன்று register post என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் பதிவு இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று X கதிர்கள் என்பது என்ன இரண்டு குட்டிகளை வயிற்றுப்பையில் சுமக்கும் உயிரினம் எது மூன்று இந்தியாவின் பெரிய பெட்ரோலிய வேதிபொருள் வளாகம் அமைந்த இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி